ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் காலம் நெருங்கிவிட்டால் பொய்யாக ஆகாது கனவு நபித்துவத்தின் நாற்பத்தி ஆறு பங்குகளில் ஒரு பங்காகும் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு முஸ்லிம் 2263 உங்களில் கனவு காண்பதில் உண்மையாகி இருப்பவர் பேசுவதிலும் உங்களில் உண்மையாளராக இருப்பார் என்று மற்றொரு அறிவிப்பில் உள்ளது